அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பு திட்டம் இவைகள் வாயிலாக திருக்குறளில் ஐம்பத்தி அதிகாரமாகிய சுற்றம் தழால் என்ற அதிகாரத்திலுள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு அறிந்து நிறைவு செய்திருக்கிறோம் சுற்றம் தழால் என்பது சுற்றத்தாறை சூழ்ந்திருத்தல் ஆகும் சுற்றத்தாரை இருவகையாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம் பிறப்பினால் சுற்றத்தாராக இருப்பவர் ஒரு வகை அதாவது உடன் பிறப்பினால் நம்முடைய குடும்பத்தில் கூட பிறந்த சகோதரன் அர்த்தம் இல்லை மற்ற எல்லாரும் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி அன்பினால் அறிவினால் வாழ்க்கையினால் தொடர்பு கொண்டுள்ளவர் இன்னொரு வகை சுற்றத்தார் ஆவர் இவ்விரு வகையினரையும் சூழ்ந்து நாம் வாழ வேண்டும் இந்த அதிகாரத்தில் அல்லது தலைப்பில் அதாவது சுற்றம் தழால் என்கிற தலைப்பிலே நாம் இதுவரை பார்த்த அந்த பத்து குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் முதல் குரட்பா பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள செல்வம் நீங்கினாலும் நீண்ட கால தொடர்பை எண்ணி உதவி புரியும் பண்பு சுற்றத்தாரிடத்தில்தான் இருக்கிறது இந்த குரட்பா சுற்றத்தாரின் பெருமையையும் பண்பையும் உணர்த்தியது இரண்டாவது குரட்பா விருப்பரா சுற்றம் இயையின் ஆக்கம் பலவும் தரும் அன்பு குறையாத சுற்றத்தார் அமைவாரேயானால் அது வளர்ச்சி குறையாத எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் தன்மை உடையது ஆகும் மூன்றாவது குரட்பா இந்த குரட்பாவில் ஒரு அழகான கருத்தை நாம் பார்த்தோம் அதை நினைத்து பார்ப்போம் அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையானது குளமானது கரையில்லாமல் நீர் நிறைந்திருப்பது போல நான்காவது குரட்பா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் இதில் செல்வத்தை பெறுவதன் பயனே அதனை சுற்றத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுதல் என்ற கருத்தை உபதேசித்து அருளினார் திருவள்ளுவெருமான் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாக சுற்றத்தினரால் சூழ்ந்திருத்தல் செல்வத்தை அடைவதற்கு காரணமாகவும் அச்செல்வத்திற்கு அரணாகவும் அதாவது பாதுகாப்பாகவும் செல்வத்தினுடைய பயனாகவும் விளங்குகிறது என்ற கருத்தை நமக்கு நன்றாக உணர்த்தியது கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் இது ஐந்தாவது குரட்பா சுற்றத்தார்க்கு ஒருவன் தேவையானவற்றை வழங்குதலையும் இனிய சொற்களைச் சொல்லுதலையும் செய்வானே வளர்ச்சியுடைய சுற்றத்தினரால் அவன் சூழ்ந்திருப்பான் ஆறாவது குரட்பா பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் ஒருவன் பெரும் பொருளை மனமுவந்து வழங்குபவனாக கோபத்தை விரும்பாதவனாக இருப்பானே ஆனால் அவனைப்போல சுற்றமுடையவர் இந்த பெரிய உலகத்தில் யாரும் இல்லை காக்கை கரவாகரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள இது ஏழாவது குரட்பா காக்கைகள் தமக்கு இறை கிடைத்தால் ஒழித்து வைக்காமல் தம் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்ணும் அதை போன்று மனிதர்களும் தம்மிடம் உள்ள உணவு செல்வம் முதலானவற்றை எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் அவ்வாறு பகிர்ந்து வாழ்பவர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் எட்டாவது குரட்பா பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அரசன் அனைவரையும் ஒரே விதமாக கருதாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப புரிந்து கொள்வானேயானால் செயல்படுவானேயானால் அத்தகைய பண்பை உணர்ந்து அவனை விட்டு விலகாமல் உடன் இருப்பவர் பலராவர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நான்கு குரட்பாக்களின் வாயிலாக சுற்றம் தழுவலின் வழிமுறை உபாயம் உபதேசிக்கப்பட்டது ஒன்பதாவது குரட்பா தமராகித் தன் சுற்றம் அமராமைக் காரணமின்றி வரும் தன்னிடம் பல இருந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால் தன்னை விட்டு பிரிந்து போனவர் அவ்வாறு பிரிந்து போனதற்கான காரணம் நீங்கிவிடுமேயானால் மீண்டும் வந்து சுற்றமாகும் தன்மை உருவாகும் அல்லது ஏற்படும் பத்தாவது குரட்பா உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் தன்னிடமிருந்து பிரிந்து போய் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வந்த சுற்றத்தானை அரசன் அல்லது தலைவன் அந்த காரணத்தை பொறுமையாக ஆராய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்பதாவது குரட்பாவில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் தன்னை விட்டு பிரிந்து போன சுற்றத்தார் அந்த காரணம் நீங்கியுடன் மீண்டும் வந்து சேர்வர் என்று உபதேசித்தார் பத்தாவது குரலில் தன்னிடம் ஏதோ ஒரு காரணமாக தன்னிடத்தில் திரும்பி வரும் சுற்றத்தினரை ஒரு தலைவன் நன்கு ஆராய்ச்சி செய்து பொறுமையாக பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியிருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்